வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனின் விலையையும் தெரிந்திருக்கலாம் ஆனால் அந்த பொருளின் சரியான மதிப்பை தெரியாமல் இருந்தால் பரவாயில்லை ஆம் ஒவ்வொரு பொருளின் விலையையும் தெரிந்திருக்கலாம் ஆனால் அந்த பொருளின் சரியான மதிப்பை தெரியாமல் இருந்தால் பரவாயில்லை என்கிறார் ஆஸ்கர் வைல்ட் நன்றி வணக்கம்